ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து என்பவர் ஓர் ஆங்கிலேய கணினி விஞ்ஞானி கணிதவியலாளர் தருக்கவியலாளர் மறைக்குறியீட்டு பகுப்பாயினர் தத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் கோட்பாட்டு உயிரியல் வல்லுநர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தற்கால கோட்பாட்டு கணினி அறிவியலின் தந்தையாக கருதப்படும் இவர் இயந்திரத்தின் உதவியுடன் படிமுறை கணக்கிடல் போன்ற கருத்துருக்களை முறைப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பு செய்தார் பொது பயன்பாட்டு கணிப்பொறிக்கு ஒரு மாதிரி கருவியாக இவருடைய தூரிங் கருவியை கருதலாம் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற காலத்தில் பார்க்கில் இருந்த முக்கிய இராச்சியத்தின் இரகசிய குறியீடுகளை உடைத்து இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான மீனுண்ணறிவு உற்பத்தி மையத்தில் அலன் துரிங் பணி புரிந்தார் அப்போது சில காலம் செருமனியின் கடற்படை தொடர்பான இரகசிய குறியீட்டு பகுப்பாய்வு பிரிவின் தலைவராகவும் இவர் இருந்தார் இரகசிய குறியீடுகளை மறைக்கவும் மற்றும் மறைக்கப்பட்டிருக்கும் செய்திகளை விடுவிக்கவும் பயன்பட்ட போருக்கு முந்தைய போலந்து நாட்டு மின்விசையியல் இயந்திரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட செருமன் குறியீடுகளை புரிந்து ான பல நுட்பங்களை இவர் உருவாக்கியுள்ளார் அட்லாண்டிக் போர் உட்பட பல முக்கியமான போர்களில் நாசீக்களை தோற்கடிக்க கூட்டணி குழுக்களுக்கு தேவையான குறியீட்டு செய்திகளை கண்டறிந்து கொடுத்ததில் தூரிங் ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுத்துள்ளார் மேலும் இவருடைய பங்களிப்பு போரை வெல்லவும் உதவியது போருக்கு பின்னர் இயந்திரங்களை உணர்வு உள்ளவையாகவும் சிந்திக்க கூடியவையாகவும் உருவாக்க முடியுமா என்பது குறித்த செயற்கை அறிவு திறன் தொடர்பான விவாதத்துக்கு தூரிங் சோதனை மூலம் இவர் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார் தேசிய இயற்பியல் சோதனை கூடத்தில் பணிபுரிந்த போது சேமிப்பு கணிப்பொறிகளுக்கான முதல் வடிவமைப்புகளை செய்தார் ஆனாலும் இவை அவற்றின் முழு வடிவில் அப்போது உருவாக்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆம் ஆண்டில் இவர் மான்செசுடர் பல்கலைக்கழகத்தில் மான்செசுடர் மார்க்கை என்னும் உலகின் முதலாவது உண்மையான கணினிகளுள் ஒன்றை உருவாக்கும் பணியில் இணைந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து செயல்களுக்காக அலன் தூரிங் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது இத்தகைய பாலுறவு செயல்பாடுகள் இங்கிலாந்தில் பெருங்குற்றங்களாக கருதப்பட்டன சிறை தண்டனைக்கு மாற்றாக தையத்தில் சிடில் பெ சுற்றாள் என்ற இரசாயன வேதியியல் சிகிச்சையை தூரிங் ஏற்றுக்கொண்டார் தனது நாற்பத்தி பிறந்த நாளுக்கு முன்பாகவே சயனை நச்சு காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆம் ஆண்டில் இருந்தார் இவரது ஒரு தற்கொலை என தீர்மானிக்கப்பட்டது ஆனால் அறியப்பட்ட ஆதாரங்கள் தற்செயலாக ஏற்பட்ட நச்சுத்தன்மையுடன் ஒத்துப்போகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஒன்பது இல் இணையத்தில் நிகழ்ந்த ஒரு பிரச்சார இயக்கத்தை தொடர்ந்து பிரிட்டிசு பிரதமர் மந்திரி கோருடன் தூரிங்மை நடத்திய பயங்கர வழிக்காக அரசாங்கத்தின் சார்பில் ஒருபோது மன்னிப்பு கோரினார் ராணி இரண்டாம் எலிசபெத் அலன் தூரிங்கு ஆம் ஆண்டில் மரணத்திற்கு பின்னர் பொது மன்னிப்பு வழங்கினார் அலந்தூரி சட்டம் என்பது இப்போது ஐக்கிய இராச்சியத்தில் இரண்டாயிரத்து சட்டத்திற்கான முறைசாரா சொற்பிரயோகமாக இருக்கிறது ஓரின சேர்க்கையாளர்களை சென்றகால செயற்பாடுகள் போல எச்சரிப்பது அல்லது தண்டிப்பது போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் ஒதுக்கி வைகப்பட்டுள்ளன மேற்கு இலண்டனில் உள்ள மைலா வாலே என்னும் இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்று ஆம் நாள் அலந்தூரிங் பிறந்தார் பிறந்தார் இவரது தந்தை யூலியசு மாத்திசன் தூரிங் ஆயிரத்து முதல் ஆயிரத்து வரையிலான காலத்தில் பிரிட்டிசு இந்தியாவில் சக்ரபூர் பீகார் மற்றும் ஒரிசா மாகாணத்தின் இந்திய ஆட்சி பணி பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர் ஆவார் அலந்தூரிங்கின் தாயார் சாரா மதராசு தொடர்வண்டி நிலைய பகுதியில் தலைமை பொறியாளராக இருந்த எட்வார்க் வாலர் சிடோனி என்பவரின் மகள் ஆவார் யூலியனும் சாராவும் தமது பிள்ளையை இங்கிலாந்திலேயே வளர்க்க விரும்பியதால் அவர்கள் இந்தியாவிலிருந்து சிறுவர்களாக இருந்த போது இவரது குடிசார் சேவையில் இருந்து முற்றாக விலகிக்கொள்ளாத காரணத்தால் ஜூலியனும் சாராவும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அடிக்கடி பயணம் மேற்கொண்டிருந்தனர் அக்காலத்தில் அலனும் அவரது அண்ணனும் பெற்றோரின் நண்பர்களின் பாதுகாப்பில் இருந்து வந்தனர் வாழ்க்கையின் தொடக்க காலத்திலேயே தூரிங் அறிவு கூர்மை அறிகுறிகள் தென்பட்டன நாளடைவில் அவற்றை துரிங் வெளிப்படையாக காட்டினார் இவருடைய பெற்றோர்கள் தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு ஆம் ஆண்டில் கிலோர்டில் ஒரு வீடு வாங்கினர் பள்ளி விடுமுறை நாட்களில் மட்டும் தூரிங் அங்கு வாழ்ந்தார் இங்கிலாந்தின் செயிண்ட் லியோனார்டில் உள்ள சென்ட் மைக்கேல் பள்ளியில் பெற்றோர்கள் அலன் தூரிங்மை பள்ளியில் சேர்த்தனர் அப்போது அலனுக்கு வயது பள்ளியின் விரைவில் திறமைகளை அங்கீகரித்தார் தொடர்ந்து பல ஆசிரியர்களும் அலனின் திறமைகளை உணர்ந்தனர் சனவரி ஆயிரத்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி காலத்தில் சசெக்ஸில் உள்ள பிரத்யேகமான ஆசலர் சுட்டு தயாரிப்பு பள்ளியில் கல்வி கற்றார் பதிமூன்று வயதான போது இவர்செட் என்னும் இடத்தில் இருந்த மிகவும் புகழ் பெற்றோன் நகரில் உள்ள பள்ளியில் சேர்ந்தார் இவர் அப்பள்ளியில் சேர வேண்டிய முதல் நாள் இங்கிலாந்தில் ஒருபோது வேலை நிறுத்தம் நடைபெற்றது முதல் நாள் எப்படியாவது பள்ளிக்கு போய்விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்த தூரிங் தனது மிதிவண்டியில் முதல் நாளே புறப்பட்டு சவுதாம்பனில் இருந்து 60 மைல் தொலைவில் இருந்த பள்ளிக்கு எவருடைய துணையும் இன்றி சென்றார் கணிதம் அறிவியல் போன்ற பாடங்களில் இருந்த ஆர்வம் சேர்போனில் பணியாற்றிய சில ஆசிரியர்களால் அங்கீகரிக்கப்படவில்லை கல்வி என்பது மொழி இலக்கியம் வரலாறு கலை போன்ற பாரம்பரிய பாடங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அவர்கள் எண்ணினர் இரண்டு வகையான பள்ளிகளுக்கு இடையே ஒருவனால் கற்க முடியாது பொது பள்ளியில் இருக்க வேண்டுமானால் இவன் ஒரு படிப்பாளியாக வருவதை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் அறிவியல் வல்லுனனாக வருவதே இவனது நோக்கமானால் இவன் பொது பள்ளியில் வீணாக்குவதாக தெரிகிறது என அலனின் தலைமை ஆசிரியர் அவரது பெற்றோருக்கு எழுதினார் இத்தகைய சூழ்நிலையிலும் தூரிங் தான் விரும்பிய பாடங்களில் திறமையை காண்பித்து விந்தார் ஆயிரத்து ஆம் ஆண்டில் அடிப்படை நுண்கணிதத்தை கற்றுக்கொள்ளாமலேயே சிக்கலான கணக்குகளுக்கு தீர்வு கண்டார் ஆயிரத்து இல் பதினாறு வயதாக இருந்தபோது அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் ஆக்கங்களை பார்க்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அவற்றையும் தூரிங் புரிந்து அதே பள்ளியில் படித்தவரும் சற்று மூத்தவருமான கிரித்தோபர் மார்க்கம் என்பவருடன் கொண்ட நட்பினால் தூரிங்கின் நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் உயர்ந்தன ஆனால் பள்ளியின் கடைசி பருவத்தின் போது நோயின் காரணமாக மார்க்கம் திடீரென ஒரு நாத்திகராக மாறினார் மனித மூளையின் செயற்பாடு உள்ளிட்ட எல்லா தோற்றப்பாடுகளுமே பொருண்மை சார்ந்தனவே என்னும் நம்பிக்கையை வளர்த்து கொண்டார் செயற்போனுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு வரை கேம்பிரிட்ஜில் உள்ள கிங் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்தார் ஆயிரத்து ஆம் ஆண்டில் இருபத்தி வயதில் கணித முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற துரிங் மத்திய எல்லை கோட்பாட்டை நிரூபித்ததன் மூலம் கிங்மின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்